আলহামদুলিল্লাহি নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুআমিনু বিহি ওয়া নাতওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি анফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আ'মালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুছিলালাহু মান ইয়ুদ্লিলহু ফালা হাদিয়ালা ওয়া নাশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু ওয়া নাশহাদু আন্না সাইয়্যিদানা ওয়া নবিয়yana ওয়া মাওলানা মুহাম্মাদান আব্দুহু ওয়া রাসূলুহু আরসাল্লাহুল্লাহু বিল হাক্কি بشীরাম ওয়ানযীরা اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتامرون الناس بالبر وتنسون انفسكم وانت تمتلون الكتاب فلا تقرؤون واستعينوا بالصبر والصلاه وَإِنَّهَا لَكَبِيرَةٌ عَلَى الْخَاشِعِينَ الَّذِينَ يضنون أنهم رَبِّهِمْ وَأَنَّهُمْ إِلَيْهِ رَاجِعُونَ கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய திருவையால் அறுபதாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்மையான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது இதற்கு முன்னதாக உள்ள ஆயத்தில் யூதர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக அல்லாஹால சொன்னான் நீங்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றி வாருங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் தொழுபவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தொழுது கொண்டிருங்கள் என்பதாகச் சொல்லி யூதர்கள் ரசூருல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பின்பற்றி தொழுகை ஜக்காத்து ஆகியவற்றை நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையான மூமின்களாக ஆக முடியும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை சொல்லிக்காட்டினார் இந்த யூதர்கள் தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நன்மையான பல்வேறு காரியங்களை மக்களுக்கு சொல்லிக்கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்வது என்பது இல்லாமல் இருந்தது மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் தாங்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய வேதத்தில் அது பற்றி நிறைய சொல்லப்பட்டு இப்படி சொல்லுவதை செய்யாமல் என்பது மிகப்பெரிய குற்றம் என்பது பற்றியெல்லாம் விளக்கங்கள் தௌராத்து வேதத்திலும் இருக்கின்றன ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு தங்களுடைய மனோ இச்சைப்படி இந்த உலகத்தினுடைய லாபத்திற்காக வேண்டி அவர்கள் சொல்லிக்கொள்ளுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அதை கண்டித்து அல்லாஹாலி அதன் மூலமாக இந்த சமுதாயத்தினருக்கும் ஒரு படிப்பினையை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹால தருகின்றார் அத்தமுரு நீங்கள் மனிதர்களுக்கு நன்மைகளை ஏவுகிறீர்களா உங்களை நீங்கள் மறந்து விட்டவர்களாயிருக்கும் நிலைமையில் மனிதர்களுக்கு நன்மைகளை ஏவுகிறீர்களா என்னும் ஆண்கும் தச்சுநல் கிதாப் நீங்கள் வேதத்தை ஓதுகின்றவர்களாயிருக்கும் நிலைமையிலும் வேதத்திலே அவர்களுடைய வேதத்திலே தௌராத்திலே நன்மைகளை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதும் அதனை சொல்லுகின்றவர் ஏவுகின்றவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டு அந்த பாடங்களை அந்த சட்டங்களை எல்லாம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் வேதத்தை ஓதுகின்ற நிலைமையில் உங்களை மறந்துவிட்டு நன்மைகளை மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா அஃபலா தாக்கிலும் நீங்கள் இதை விளங்கக்கூடாதா உங்களுடைய அறிவின் மூலமாக சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹத்தால கேட்கின்றார் இது யூதர்களிலே வளமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு நன்மையை சொல்லுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அல்லாஹத்தாவுடைய தக்குவா பயபக்தியை பற்றியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய முறைகள் பற்றியும் மிக அழகான முறையில் மக்களுக்கு சொல்லிக்காட்டுவார்கள் ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஒரு மனிதர் சொல்லுகின்றார் என்றால் அவர் செய்வது சொல்லுவதை விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது குறைந்த அளவுக்கு அவர் சொல்லுகின்றதையாவது செய்யக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் இதற்கு மாற்றமாக நடப்பது என்பது அது அறிவில்லாத செயல் என்பதை அல்லாஹத்தால இங்கே சுட்டிக்காட்டுகின்றான் கௌராத் வேதத்திலே தொழ வேண்டும் சகாத்து கொடுக்க வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் சதகா தான தர்மங்கள் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு நன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன இந்த இடத்தில் அந்த நன்மை என்பதற்கு அல்லாஹால வார்த்தையை உபயோகிக்கின்றார் என்று சொன்னால் எல்லா நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துக் கொண்ட ஒரு வார்த்தை அது பல்வேறு விதமான நன்மைகளை நீங்கள் மக்களுக்கு சொல்லுகிறீர்களா ஏவுகிறீர்களா என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றார் ஏன்னா நன்மை என்பதற்கு அறவையிலே பல வார்த்தைகள் இருக்கின்றன பிற்று என்பது எல்லா நன்மைகளையும் ஒன்றாக சேர்த்துக் கொண்ட ஒரு வார்த்தை என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அது தவிரத்திலே பல்வேறு விதமான நன்மைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் இப்படி என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் செய்வது கிடையாது தங்களை மறந்து விட்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய குற்றம் என்பதை அல்லாஹால விளக்குகின்றார் பொதுவாக சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூருடைய சட்டங்களை சொல்லக்கூடிய ஒருவர் அந்த சட்டங்களை தன்னால் முடிந்த அளவுக்கு செயலாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் செயல் இல்லை என்று சொன்னால் அந்த சொல்லினால் எந்த பலனையும் அவர் எதிர்பார்க்க முடியாது இதை நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை அல்லாஹால குரானிலே சொல்லும் பொழுது பல நபிமார்களுடைய விஷயங்களிலே இதை சொல்லி வருகின்றார் அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை அவர்கள் செய்து காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் சல்லா அலுவலாமருடைய வரலாறையும் நாம் பார்க்கின்றோம் ாரோ அதை அப்படியே செய்வார்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை விட அதிகமாக செய்வார்கள் எப்படி சொல்லுவதை மக்கள் விளங்குகின்றார்களோ அதை விட அதிகமாக அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரசூ அலிஸ்லாம் அவர்கள் செயல்பாடு உடையவர்களாக இருந்தார்கள் தர்மத்தை பற்றி சொன்னார்கள் ஆனால் தர்மம் செய்வது ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களை போன்று யாரும் செய்ய முடியாத அளவுக்கு தர்மம் செய்தார்கள் தொழுகையை பற்றி சொன்னார்கள் மற்றவர்கள் எல்லாம் தொழ முடியாத அளவுக்கு ரசூ அலிமொழுதார்கள் நோன்பு வைப்பது மட்டுமல்ல நல்ல காரியங்களை செய்வது இப்படி எல்லா காரியங்களிலும் ரசூல்லா அலி அவர்கள் மற்ற சஹாபாக்கள் அனைவரை விடவும் முன்னணியிலே இருந்தார்கள் அதே மற்ற நபிமார்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் நபி ஷாஹிப் அலையாம் அவர்களை பற்றி அல்லாஹு சொல்லும் பொழுது அவர்களை அவர்களுடைய கோமுகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் ஷோஹிபர்களுடைய காலத்திலே இருந்த மக்கள் அளவு நிறுவையிலே குறைவு செய்யக்கூடியவர்களாக மக்களை ஏமாற்றிக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதை ஷோஹிப் அலே இஸ்லாம் அவர்கள் கண்டித்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் எப்படி செய்கின்றோமோ அதே போன்று நீங்களும் செய்ய வேண்டும் என்பதாக அந்த மக்கள் ஷோஹிப் அலையா அவர்களிடத்தில் அதை விளக்கி ஷோஹிப் அலேஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் சொல்லுவதற்கு மாற்றமாக என்னை செய்ய சொல்லுகிறீர்களா என்று கேட்கின்றார்கள் எதைவிட்டும் உங்களை நான் தடுக்கின்றேனோ அந்த ஒன்றுக்கு உங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய செய்வதற்கு நான் விரும்பவில்லை நான் உங்களுக்கு விரும்புவதெல்லாம் ஒரு சீரான வாழ்க்கை முறையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களிடத்தில் இதனை நான் சொல்லி காட்டுகின்றேன் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த சீரான வாழ்க்கையை நானும் கடைபிடிப்பேன் உங்களுக்கும் உண்டாக்குவதற்காக முயற்சிப்பேன் என்பதாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த வாசகம் சொல்லக்கூடியவர் செய்ய வேண்டும் தன்னால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றோம் அல்லாஹால அந்த வாசகத்தின் மூலமாக அதனை குறிப்பிடுகின்றார் மஸ்தா என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதனை செய்வேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் எனவே முடிந்த அளவுக்கு ஒரு மனிதர் அதை செய்து காட்ட வேண்டும் சொல்லக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவர் அதை செய்யாமல் அந்த சொல்லுதலுக்கு எந்த விதமான மதிப்பையும் அல்லாஹால வைத்திருப்பதில்லை அது மனிதர்களுடைய மனங்களிலே போய் பதிவது என்பது சிரமமானதாக ஆகிவிடும் மனிதர்கள் இவருடைய சொல்லை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நிலை என்பதும் உண்டாக முடியாது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த வாசகத்தின் மூலமாக இது யூகர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மூமி நமக்கு அல்லாஹத்தால கற்றளையறுகின்றான் எச்சரிக்கை செய்கின்றான் நீங்களும் இதே போன்று இருந்து விடக் எதை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற எச்சரிக்கை இதன் மூலமாக அல்லாஹத்தால குறிப்பிடுகின்றார் இங்கே நன்மைகளை சொல்லுவது என்பது எந்தன்மையை சொன்னாலும் சரி அந்த நன்மையை செய்யக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் ஒரு வணக்க வழிபாடுகளை பற்றி ஒருவர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் அந்த வணக்கத்திலே இவர் எதை சொல்லுகின்றாரோ அந்த அளவுக்காவது செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அதை விட அதிகமாக இல்லாவிட்டாலும் கூட எதை மக்களுக்கு சொல்லுகின்றாரோ அந்த வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதே போன்று உறவின் முறைகள் உறவு முறைகளை பேணி வாழ வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகின்றார் அந்த உறவு முறையுறைகளை இவர் பேணி வாழக்கூடியவராக முதலாவதாக இருக்க வேண்டும் அதே போன்று அகலாக்கள் நற்குணம் சம்பந்தமாக பண்புகள் சம்பந்தமாக விஷயங்களை சொல்லுகின்றார் அதே போன்று இவரும் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் வியாபாரத்தை பற்றி வணிகத்தை பற்றி விவசாயத்தை பற்றி தொழிலை பற்றி அதிலே நேர்மையாக நடக்க வேண்டும் என்று மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார் இவரும் அதே போன்று தன்னுடைய தொழிலே நேர்மையானவராக நீதியானவராக அல்லாஹுவை பயந்தவராக நியாயமுள்ளவராக அவர் அமைய வேண்டும் என்பது அதற்குரிய விளக்கமாகும் இப்படி எல்லாம் பிற்று என்ற வார்த்தை அல்லாஹத்தாலா போட்டதின் காரணமாக எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி அந்த விஷயத்திலே இவர் பேணுதலாக இருக்க வேண்டும் இவர் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால எச்சரிக்கையாக மூமி நானும் சொல்லி காட்டுகின்றார் ஏனென்றால் பல நபர்கள் இந்த விஷயத்திலே பெரும்பாலான மனிதர்கள் தோல்வியுற்று விடுகின்றார்கள் என்பதையும் நாம் கண்கூடாக காணுகின்றோம் சுல்லாய் சல்லா அலையம் அவருடைய காலத்திலே சகாபாக்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லாதவர்களாகவே இருந்தார்கள் இருந்தார்கள் பயந்திருந்தார்கள் பேசுவதையே பயந்திருந்தார்கள் பெரும்பாலும் பேசுவதையே தவிர்த்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் எதை பேசுகின்றோமோ அதை நாம் சொல்ல செய்யாமல் விட்டுவிட்டால் அதன் காரணமாக நமக்கு குற்றம் ஏற்படும் என்ற காரணத்தால் சொல்லுவதை கூட விட்டிருந்தார்கள் ஆனால் ஒரு ஆலிமுக்குரிய மக்களுக்கு சொல்லி கடமைப்பட்டவர் இருக்கின்ற சொல்லாமல் இருப்பதும் குற்றமாகும் சொல்லாமல் இருப்பதும் குற்றமாகும் சொல்லிவிட்டால் அதனை செய்யாமல் இருப்பது இருக்கின்றதே அது தவறு என்பதை அல்லாஹால சொல்லவும் வேண்டும் அதனை செயல்படுத்தவும் வேண்டும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் சில மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் சொல்லக்கூடியவர்கள் நாட்டில் இப்போ அது குறிப்பாக இந்த காலத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளை நாம் பார்க்கின்றோம் சொல்லுகின்றவர்கள் செய்வதே கிடையாது பெரும்பாலும் செய்வதே கிடையாது இங்கே அந்த சொன்னது என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்கின்றேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த முடிந்த அளவுக்கு என்பது போக குறைந்த அளவுக்கும் கூட செய்வது கிடையாது சில தொழுகையை பற்றி சொல்லுவார்கள் அவர்களே தொழுவதிலே மோசமாக இருப்பார்கள் தொழுகை என்பது தொழுவார்கள் ஆனால் சரியாக தொழ மாட்டார்கள் எப்படி தொழ வேண்டுமோ அந்த தொழுகை அந்த முறையிலே அமைந்திருக்காரு அதே போன்று தான தர்மங்களை பற்றி சொல்லுவார்கள் தங்கள் தாங்கள் தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் உறவினர்களோடு அவர்கள் தான் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள் இது மக்களிலே சில மனிதர்களிடத்திலே நாம் காணக்கூடிய மிகப்பெரிய தீமையாகும் அதுவும் குறிப்பாக பொதுவாக இருக்கக்கூடிய நன்மைகள் தொழுகை நோன்பு ஜக்காத்தஜ் போன்ற இந்த நன்மைகள் எல்லாம் மக்களுக்கு எது அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அந்த நன்மைகளை எல்லாம் நேரத்தில் அதிலே தாங்கள் செய்வது குறைவு செய்யாததின் மக்களிடத்தில் ஊடுருவி சென்று அவர்களுடைய மனங்களை தொட்டு அதை மக்கள் அமல் செய்யக்கூடிய அந்த நிலையாகிறது விடுபட்டதாகவே ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்ற கண்கூடான விஷயத்தை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் ஆகவே உபதேசம் செய்யக்கூடியவர் நன்மைகளை சொல்லக்கூடியவர் நன்மையை ஏவி தீமையை கூடிய மனிதர்கள் முதலாவதாக தங்களுடைய அமலிலே கவனம் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் நம்பி அவர்களுக்கு அல்லாஹாலி என்று அல்லாஹாலாம் அவர்களுக்கு சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது முதலாவதாக உமக்கு நீர் உபதேசம் செய்து கொள்வீராக உமக்கு உபதேசம் செய்து கொண்ட பின்னால் மற்ற மனிதர்களுக்கு நீர் உபதேசம் செய்ய ஆரம்பிப்பீராக அப்படி இல்லை என்று சொன்னால் என்னிடத்தில் இருந்து நீர் வெட்கப்பட்டுக் கொள்வீராக மனிதர்களுக்கு உபதேசம் செய்வதை விட்டு நீர் வெட்கப்படுவீராக என்று அல்லாஹத்தால சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றன உபதேசம் செய்யக்கூடிய மனிதர் முதலாவதாக தனக்கு உபதேசியாக ஆக வேண்டும் தான் செய்வதற்கு காரியங்களை அதை நிறைவேற்ற வேண்டும் பிறகு அடுத்தவருக்கு சொல்லுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அங்கே அல்லாஹால குறிப்பிடுகின்றான் ஒரு மனிதன் தான் உபதேசம் பெறாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் செய்யாமல் மற்றவருக்கு மட்டும் உபதேசம் செய்யக்கூடியவராக இருப்பாரே ஆனால் அல்லாஹத்தாலா இதே போன்று ஒவ்வொரு தடவையும் அந்த மனிதருக்கு ஒரு எச்சரிக்கை செய்கின்றார் ஒரு மலக்கின் மூலமாக மனிதனை உபதேசம் செய்யக்கூடிய மனிதனே நீ எதை சொல்லுகின்றாயோ அதை கொண்டு உன்னை நீ பேணிக் கொள்வாயாக உனக்கு நீ உபதேசத்தை ஏற்றுக் கொள்வாயாக இல்லாவிட்டால் உன்னை பார்த்துக் கொண்டிருக்காயாக என்று ஒரு மலக்கானவர் எச்சரிக்கை செய்கின்றார் என்பதாகவும் ஒரு ஹதீஷில் குறிப்பிடப்பட்ட உபதேசம் செய்யக்கூடிய மனிதரை நோக்கி அல்லாஹத்தால மலக்களின் மூலமாக இப்படி எச்சரிக்கை விடுக்கின்றார் என்பதாக சொல்லுகின்றார் ஏன் என்று சொன்னால் உபதேசம் செய்வதற்கின்றதை அது வெறுமனே அந்த உபதேசத்தின் மூலமாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கேட்கக்கூடியவருக்கு ஏற்பட்டு விட்டாலும் கூட சொல்லக்கூடியவருக்கு அது வாய்க்காத நேரத்தில் அது மிகப்பெரிய நஷ்டத்திற்கு உள்ளானதாக உள்ளானவராக அந்த மனிதர் ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செல்லும் அவர்கள் பல்வேறு விதமான சம்பவங்களை நமக்கு அதன் மூலமாக இந்த வகையிலே சொல்லிக் காட்டுகின்றார்கள் இரவிலே இரவு கடந்தது அதிலே பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கும் ரசுல்லாய் சல்லா அலையின் சொல்லுகின்றார்கள் நான் மகராஜிக்கு சென்ற இரவிலே ஒரு கூட்டத்தாரை நான் பார்த்தேன் அவர்களுடைய உதடுகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தன கீழ் உதடு மேல் உதடு என்பது பெரும் பெரும் உதடுகளாக இருந்தன அவர்கள் நரகில் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டுக் நெருப்பினால் ஆன கத்தரிக்கோள்களினால் அவருடைய உதடுகள் கத்தரிக்கப்பட்டுக் இருக்கின்றன அவர்கள் கீழ் உதட்டை கத்தரித்து விட்டு பிறகு மேல் உதட்டை கத்தரிக்கக்கூடிய நேரத்தில் கீழ் உள்ள உதடாகிறது மறுபடியும் உற்பத்தியாகிவிடுகின்றது இதே போன்று மாறி மாறி அதை கத்தரிக்கோளால் கத்தரிக்கும் பொழுதெல்லாம் விடக்கூடிய ஒரு நிலையை நான் கண்டேன் இந்த மனிதர்கள் யார் என்பதாக ஜிப்ரீல் அலையாம் ஒரு இடத்திலே நான் கேட்டேன் ஜிப்ரீல் அலையாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் உம்முடைய உம்மத்திலே உள்ள பிரசங்கிகள் என்பதாக எனக்கு சொன்னார்கள் இவர்கள் நன்மைகளை மக்களுக்கு சொல்பவர்களாக இருந்தார்கள் தங்களை மறந்துவிட்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய வேதத்திலே உள்ள சட்டங்களை அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் தெரிந்தவர்களாக இருந்தார்கள் அதை அமல்படுத்தாமல் ஆகவே இவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதாக யுவரில இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகின்றார்கள் ஹதீசிரே இப்பொழுது அந்த மனிதர் இந்த உலகத்திலே ஒரு உபதேசியாக இருந்தார் சொல்லக்கூடியவராக இருந்தார் தான் அமல் செய்யாமல் அந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது மற்றொரு ஹதீஸ்வரி சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புயாமத்தினாலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் அவனுடைய குடல்கள் எல்லாம் அவனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்து பின்பாகத்திலிருந்து வெளியே வந்து அது அந்த மனிதனை சுற்றி கொள்ளும் அந்த மனிதன் நரகத்திலே ஒரு செக்கிலே கட்டப்பட்ட மாடாகிறது கழுதையாகிறது எப்படி சுற்றி கொண்டு இருக்குமோ அதே போன்று அந்த நரகத்திலேயே நரகத்திலே அந்த மனிதன் சுற்றி மற்ற நரகவாசிகளை எல்லாம் இவன் சுற்றி சுற்றி வந்து அவன் கதறுவான் அப்பொழுது நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லுவார்கள் மனிதனை உனக்கு என்ன நேர்ந்தது ஏன் இம்மாதிரியான தண்டனை உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நீ உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மைகளை சொல்லிக்கொண்டும் தீமைகளை தடுத்துக் கொண்டும் இருந்தாயே உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்பதாக கேட்பார்கள் அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான் நான் நன்மைகளை ஏவினேன் தீமைகளை தடுத்தேன் ஆனால் நன்மைகளை செய்யாமல் இருந்தேன் தீமைகளை செய்து கொண்டிருந்தேன் என்பதாக நான் சொன்னேனோ ஏவினேனோ அதை செய்யாமல் இருந்தேன் எந்த தீமைகளை விட்டு மக்களை தடுத்தேனோ அதை நான் செய்து கொண்டிருந்தேன் ஆகவே இந்த தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டு என்பதாக அந்த மனிதன் சொல்லுவான் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதே போன்று ஒரு ஆலிமாக ஒருவர் இருந்தால் அவர் நன்மையை சொல்லக்கூடியவராக இருக்கும் பொழுது அவருக்கு மற்றவர்களை விட அதிகமான தண்டனை கடுமையான தண்டனை அங்கே அவருக்கு வழங்கப்படும் மற்ற சாதாரண ஒரு சாதாரண மனிதனை விட எழுபது மடங்கு அதிகமான தண்டனை அந்த மனிதனுக்கு வழங்கப்படும் என்பதாக ஆலிமான மனிதனுக்கு எழுபது மடங்கு தண்டனை அதிகமாக தரப்படும் ஏன் என்று சொன்னால் இந்த மனிதன் விளங்கி இருந்தும் அதை செயல்படுத்தாமல் இருந்தார் மற்றவர் விளங்காமல் ஆகவே செயல்படுத்தாமல் இருந்தார் விளங்கியும் செயல்படுத்தாமல் இருந்த காரணத்தால் அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது கேட்பார் எனக்கு ஏன் இப்படி கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதாக கேட்கும் பொழுது வழக்குகள் சொல்லுவார்கள் அறிந்தவரும் அறியாதவரும் சமமாக மாட்டார் என்பதாக சொல்லுவார்கள் அறிந்தவரும் அறியாதவரும் சமமாகார்களா என்பதாக வழக்குகளின் மூலமாக அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் அறிந்தவருக்கு அதாவது விஷயங்களை தெரிந்தவருக்கு இங்கே தண்டனை என்பது கடுமையாக கொடுக்கப்படும் மற்றவரை விட என்பதாக அவருக்கு சொல்லப்படும் என்பதால் அல்லாஹாலும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமம் ஆவார்களா என்பதாக அல்லஹா கேட்கின்றான் அதாவது எல்மை கற்றுக்கொண்டவர்களும் கற்றுக்கொள்ளாதவர்களும் சமாவார்களா என்று கேட்கும் பொழுது அதில அயில்மை கற்றுக்கொண்டவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹத்தால சொல்லுகின்றான் இதே வாசகத்தை திருப்பி இவருக்கு சொல்லப்படும் சுயாமத்திலே நரகத்திலே இவர் அமல் செய்யாமல் ஆலிமாக இருந்த காரணத்தால் அங்கே சுயாமத்திலே தண்டனை பெற்றவராக ஆகும் பொழுது மலக்குகள் அதே வாசகத்தை இவருக்கு திருப்பி சொல்லிக் காட்டுவார்கள் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்பதாக கேட்கும் பொழுது அறிந்தவர்களும் அறியாதவர்கள் சமமாவார்களா நீ அறிந்தவனாக இருந்தால் ஆக உனக்கு தண்டனை அதிகம் அறியாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதை விட தண்டனை அதிகம் என்பதாக அவர்களுக்கு சொல்லி காட்டப்படும் என்பதாகவும் குறிப்பிடுகின்ற பொதுவாகவே ஒரு விஷயத்தை தெரிந்த பின்னால் அதனுடைய சட்டங்கள் அதனுடைய விளக்கங்கள் தெரிந்த பின்னால் அது தவறு என்று அந்த தவறை தெரிந்தே செய்யும் பொழுது அது கடுமையான குற்றம் சாதாரணமாக உலக நடைமுறையிலும் நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு உனக்கு தான் தெரியுமே இது குற்றம் தெரியுமே தெரிஞ்சுக்கிட்டே ஏன் செஞ்சேன் என்று நாம் கேட்கின்றோம் ஒரு மனிதன் தெரியாத முறையிலே குற்றம் என்று தெரியாத ஒரு மனிதன் செய்து விட்டால் சாதாரண மனிதனும் கூட தெரியாமல் இனிமேல் செய்யாது என்று சொல்லி அந்த மனிதனை அனுப்பக்கூடிய கண்டித்து அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இதே போன்றுதான் அல்லாஹத்துடைய விஷயத்திலும் பொதுவாக விளங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆளின் என்று சொன்னால் பொதுவாக மார்க கல்வியை எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்ட மனிதரும் ஆளும் தான் அதே போன்று எந்த விஷயத்தை ஒருவர் தெரிந்திருக்கின்ற விடுவது குற்றம் கடுமையான குற்றம் என்பதாக ஒருவருக்கு தெரிகின்றது தெரிந்த பிறகும் தொழுகையை விட்டுக் என்று சொன்னால் அந்த தொழுகையை விடுகின்ற விஷயத்தில் அவர் ஆளும் அதாவது தொழுகையை பற்றி விஷயங்களில் அவர் தெரிந்தவராக இருக்கின்றார் அதே வியாபாரம் செய்கின்றார் அவர் வியாபாரம் என்னென்ன முறையிலே செய்வது ஹராம் என்பதாக தெரிந்து வைத்திருக்கின்றார் வட்டி வாங்குவது ஏமாற்றுவது அளவு நிறுவையிலே குறைவு செய்வது கலப்படம் செய்வது பொய் சொல்லுவது வியாபாரத்திலே இப்படி பல்வேறு விஷயங்கள் மார்க்கத்திலே அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மார்க்கத்தில் கூடாது என்பதாக ஹராம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றார் ஒருவருக்கும் நல்லா தெரியும் அப்படி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மனிதர் அதே செயலை ஒருவர் செய்வாரையான அந்த வியாபாரி செய்கின்றார் ஏமாற்றக்கூடாதுன்னு தெரியும் ஏமாத்துறாரு கலப்படம் செய்யக்கூடாதுன்னு தெரியும் அல்ல செய்வது குற்றம் மார்க்க அளவிலே குற்றம் அது அல்லாஹத்தாலத்தில் தண்டனைக்குரியது என்று தெரிந்திருக்கின்றார் திரும்பவும் அதை செய்கின்றார் என்று சொன்னால் இந்த மனிதருக்கும் அந்த கடுமையான தண்டனை உண்டு அல்லாஹத்தாலா கேட்பான் உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் செய்தாய் ஆகவே உனக்கு கடுமையான தண்டனை உண்டு ஒரு மனிதர் வியாபாரம் செய்கின்றார் அவருக்கு அறவே தெரியாது கலப்படம் செய்தால் இப்படி ஹயாமத்தினாலே தண்டனை கிடைக்கும் அல்லாஹாலா இடத்தில் அது கடுமையான குற்றத்திற்குரியது அப்படின்னு தெரியாதுன்னு வச்சுக்கி அல்லாவை பற்றி தெரியாத அல்லாவுடைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் தெரிந்து கொள்வது கட்டாயம் கடமை என்பதும் அங்கே அடுத்து சொல்லப்பட்டு பல ஹதீசுகள் இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் சொல்லுகின்றனர் சுயாமத்தினாலில் கடுமையான வேதனை செய்யப்படக்கூடிய மனிதர் யார் என்றால் ஒரு ஆலிம்தான் அவர் தன்னுடைய அயல்வின் மூலமாக பலன் பெறவில்லையே அமல் செய்யவில்லையே அப்படிப்பட்ட ஆளிம்தான் என்பதாக குறிப்பிடுகின்றனர் என்னுடைய உம்மத்தினருக்கு நான் பயப்படுவதெல்லாம் ஒரு ஆலிமுடைய தவறுதலைத்தான் ஒரு ஆளின் தவறு செய்யும் பொழுது சமுதாயமே தவறிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே ஆளில் விளங்கி இருக்கக்கூடிய மனிதர் மார்க்கத்தை தெரிந்து இருக்கக்கூடிய மனிதர் அமல் செய்யாமல் இருப்பாரையானால் அவரை பார்த்து காப்பி எடுத்து அதே போன்று நடக்கக்கூடிய சமுதாயம் உருவாகிவிடும் அலுங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தெரிந்தவர்கள் பெற்றவர்கள் மார்க்கத்தை தெரிந்தவர்கள் அமல் என்பது அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது அதன் மூலமாக மற்றவர்கள் அமல் செய்வதற்குரிய காரண ஏற்பட்டுவிடும் இது வழக்கத்திலே நம்ம பார்க்கலாம் ஒரு இடத்துல ஒரு ஆளுமை இருக்கின்றார் ஒரு ஊர்ல ஒரு மகளாவில் ஒரு பகுதியில் அவர் சிறந்த நல்ல அமல் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை பார்த்து பல பேர் நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் அவர் பார்க்கும் அவர் மாதிரி நாமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேரத்துல பத்து பேத்துக்காவது அந்த ஆசை வரும் அந்த ஆசை வரும் அவர் நன்றாக தொழக்கூடியவராக இருக்கின்றார் அவரை பார்த்து நாமும் இப்படி தொழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அந்த எண்ணம் ஏற்பட்டுவிடும் அவர் நேர்மையாக நடக்கின்றார் நல்ல பண்புகள் உள்ளவராக இருக்கின்றார் அவர் வியாபாரியாக நல்ல வியாபாரியாக இருக்கின்றார் என்று வைத்துக் கொண்டால் அவரை பார்த்து மற்றவரும் நாமும் இதே போன்று செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் தவறுதல் செய்து விட்டாலும் ஒரு பத்து பேராக திருந்த கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதே போன்று எல்லா ஆளின்களும் எல்லா விளங்கியவர்களும் இருக்கும் கூடிய நேரத்தில் மனித சமுதாயம் நேர்மை பெற்று வருவதற்கு காரணமாக ஆகிவிடும் ஆகவேதான் நன்மைகளை தெரி இருக்கக்கூடிய மனிதர் அதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லலா அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு ஆளின் ஒரு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் மார்க்கத்தை விளங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் தவறு செய்யும் பொழுது அதன் காரணமாக சமுதாயமே தவறிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது என்பதை சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஹதீசின் மூலமாக குறிப்பிடுகின்றனர் மா மபு ஹனிபர் அஹமதுல்ல அலி அவர்கள் ஒரு வழியாக போய்கொண்டிருந்தார்கள் சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள் ஒரு தெருவில் அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்கின்றதே அதாவது மழை பெய்த நேரம் என்று நினைக்கின்றேன் அந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை ஒரு சிறுவன் வேகமாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து அபுஹானி பிரச்சனை சொன்னார்களாம் தம்பி மெதுவா விளையாடு ஓடி போன அப்படின்னு சொன்னா ஓடிக்கிட்டே நீ சறுக்கிவிட்டு கீழே விள நேரிடும் சறுக்கி கால் தவறி கீழே விழ நேரிடும் ஆகவே நீ மெதுவாக நீ விளையாடு என்பதாக சொன்னார்கள் அதாவது உனக்கு தவறு சருகுதல் ஏற்பட்டு விட்டால் உன்னுடைய உடலிலே காயங்கள் ஏற்பட்டுவிடும் உனக்கு உடலிலே அடி ஏற்பட்டுவிடும் ஆகவே நீ மெதுவாக விளையாடு என்பதாக சொன்னார்கள் அல்லது இன்னொரு அறிவிப்பிலே நீ இந்த விளையாட்டை தவிர்த்துக் கொள் என்பதாக எப்படி விளையாடாதே நீ வழிக்கு விழுந்து விடுவாய் சருகி விழுந்து விடுவாய் என்பதாக சொன்னார்கள் அதை கேட்ட அந்த சிறுவன் சிறுவன் தான் கேட்ட சிறுவன் சொன்னான் இமாம் அவர்களே நான் சருக்கு விழுந்தால் அது என்னோடு முடிந்து விடும் நீங்கள் சறுக்கி விழாமல் பார்த்துக் நீங்கள் சறுக்கு விழுந்து விட்டால் உலகமே சரிக்கு விடும் சறுக்கு விழுந்து விடும் என்பதாக சொன்னான் அந்த சிறுவன் என்பதாக இமாம் திளார்கள் சொல்லுகின்றார்கள் அந்த சிறுவனிடத்திலிருந்து நான் அருமையான உபதேசத்தை பெற்றுக் கொண்டேன் சொல்லுகின்றார் அதனால ஒரு பழமொழி அரபியில சொல்லப்படும் அறிவாளி அறிந்தவர் மார்க்கத்தை தெரிந்தவர் அது ஜபராக ஆக்கினால் ஆலம் என்று சொன்னால் உலகம் என்று பொருள் ஆலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆலிம் என்று சொன்னால் அறிந்தவர் ஆலம் சொன்ன உலகம் ஜல்லத்துல் ஆலிம் ஜல்லத்துல் ஆலம் ஒரு ஆலிம் சருக்கி விழுவது உலகம் செருக்கி விழுவதாகும் என்பதாக ஒரு அறவில பழமொழி சொல்ல போன அது போன்று செய்யக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து மக்கள் எல்லாம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பது தெரிந்தாலும் கூட ஒரு தைரியம் மக்களுக்கு ஏற்பட்டுவிடும் சாதாரணமா பாக்குறோம் என்னங்க இப்படி செய்யறீங்க அலின்சாவே செய்யறாரு நம்ம செய்யறதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க டிவி இருக்குதுங்க என்று அந்த அந்த அதை பார்த்து மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போகுது அதனால அந்த ஆளின் சரியாக இருந்தால் உலகம் எல்லாம் சரியாக இருக்கும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது பொதுவாகவே இது பற்றி பல உபதேசங்கள் அரபியிலே ஞானவான்கள் பல உபதேசங்களை குறிப்பிடுகின்றார்கள் இமாம் அஹமத்துல்லாஹே அருகே அவர்கள் தங்களுடைய நூலிலே தங்களுடைய தப்சீலே குறிப்பிடும் பொழுது ஒரு மனிதன் ஆலிவாக இருக்கக்கூடிய மனிதன் அதாவது நன்மைகளை சொல்ல சொல்லிக் மனிதன் தானே உபதேசம் பெறவில்லை என்று சொன்னால் தானே அதை அமல் செய்யவில்லை என்று சொன்னால் பிறருக்கு இந்த மனிதன் அமலை சொல்வதில் என்ன பலன் இருக்கின்றது என்ன பலன் இருக்கின்றது ஒரு விளக்கு அது தனக்கு தானே வெளிச்சத்தை உண்டாக்கிக் என்று சொன்னால் பிறருக்கு அதனை வெளிச்சத்தை உண்டாக்குவதிலே என்ன பலன் ஏற்பட போகின்றது என்பதாக கேட்கின்றார்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 இருக்கும்பொழுதுதான் அதற்குரிய நிழலும் நேராக விழும் குச்சியே கோணலாக இருக்கும் பொழுது நிழல் நேராக விழும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார் ஒரு குச்சியை நட்டு வைக்கின்றோம் வெயில் படுகின்றது நிழல் விழுகின்றது குச்சி நேராக இருந்தால் நிழலும் நேராக இருக்கும் குச்சி கோணலாக இருந்தால் நிழலும் கோணலாகத்தான் இருக்கும் அது நேராக இருக்கிறத எதிர்பார்க்க முடியாது அந்த குச்சி என்பவர் ஆலிமாகவும் நிழல் என்பவர் மக்களாகவும் அவர்கள் சுற்றி காட்டுகின்றார்கள் குச்சியே கோணலாக இருக்கும்பொழுது நிழல் எப்படி நேராக விடும் நிழலும் கோணலாகத்தான் இருக்கும் என்பதாக சொல்லி காட்டி இருக்கக்கூடியவர் கற்றறிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதை கற்று அறிந்திருக்கின்றார்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹத்தாலா அந்த கருத்து கருத்துக்களை எல்லாம் மனிதர்களுக்கு உபதேசிக்கின்றான் நமக்கு உபதேசிக்கின்றான் அது யூதர்களுக்கு யூத அறிஞர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட யூதர்களை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முஸ்லிம்களாகிய நமக்கு மூமின்களாகிய இந்த உம்மத்தின் இருக்கும் அல்லாஹத்தாலா அதன் மூலமாக கற்றலை பொதுவாக ஆலிம் என்று சொன்னால் எல்லாம் கற்றறிந்த என்னை போன்றவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் மட்டுமல்ல நான் முதல்ல சொன்னபடி எந்த விஷயத்தை ஒருவர் தெரிந்து இருக்கின்றார் அதை அமல்படுத்த வேண்டும் தெரிந்து கொண்டே அவர் செய்யாமல் இருப்பாரால் அதை பார்த்து மற்றவர்கள் செய்யும் பொழுது எல்லோருடைய குற்றமும் இவர் மீது விழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கயாமத்தனால முன்னால் சொன்ன கயாமத்தனால அந்த ஆலிமுக்கு வன்மடங்கு அதிகமான தண்டனைகள் கொடுக்கப்படும் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மூலமாக பலர் உபதேசம் இந்த மனிதரின் மூலமாக இவர் பயன் செய்ததின் மூலமாக நல்லதை சொல்லி காட்டியதன் மூலமாக நன்மையை ஏவி தீமையை தடுத்ததின் காரணமாக பல நன்மைகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்படி உலகத்துல மக்களுக்கு நன்மை ஏற்பட்டதின் காரணமாக இவருக்கு அங்க பரிசு கொடுக்கப்பட வேண்டும் நன்மைகள் கொடுக்கப்பட வேண்டும் கிடையாது இந்த மனித தான் செய்திருந்தால் தான் அங்கே அமல் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அங்கே சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹாலாவுடைய அருள் கிடைக்கும் மகசீரத்து கிடைக்கும் இங்க செய்யாமலேயே சொல்லி இருப்பதின் காரணமாக அவருக்கு நன்மைகள் என்று எதிர்பார்க்க முடியாது உபதேசம் மக்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம் அல்லா தால உங்களுக்கு நிறைய கூலி கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க கூலி எப்ப கிடைக்கும் நல்லதை சொன்னதற்குரிய கூலி நல்ல கூலி எப்பளவு கிடைக்கும் இவரும் போல செய்யலாம் செஞ்சா தான் அந்த சொல்வதற்கு நல்ல கூலி என்பது கிடைக்கப்பெறும் சொன்னபடி செய்யாமல் இருந்து சொன்ன மட்டும் கூலி பெற வேண்டும் என்று சொன்னால் அதனாலதான் ஒரு மனிதனின் மூலமாக கூட இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹால உதவி செய்தார் மார்க்கத்தை அல்லாஹத்தால அப்படின்னு சொல்லி மார்க்கம் உடையவர்கள் நல்லவர்கள் ஆளுங்கள் கட்டறிந்தவர்கள் மேதைகளை கொண்டுதான் இந்த தீனியை காப்பாற்று அவசியம் இல்லை கெட்ட மனிதனை கொண்டு கூட அல்லாஹால உதவி செஞ்சுட்டே இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையை அருமையான திட்டங்களை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றார் சில மனிதர்கள் பாவிகளாக இருப்பார்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க சேமத்து நாளில் போகும்போது ஆனா இந்த உலகத்திற்கும் போது தீனுக்கு அவர்கள் மூலமாக பல லாபங்கள் ஏற்பட்டிருக்கும் பல லாபங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த பாஜிரான மனிதனை கொண்டு அல்லாஹால தீனுக்கு லாபத்தை கொடுக்கின்றார் எத்தனையோ உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன அதே போன்று இந்த உலகத்தில ஒரு மனிதர் கற்றறிந்த ஒரு மனிதர் ஆலிமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் விஷயம் தெரிந்த ஒரு மனிதர் நல்லதை சொல்லுகின்றார் தீயை தடுக்கின்றார் தான் அமல் செய்யவில்லை இப்பொழுது இந்த மனிதரும் கெட்ட மனிதர் தான் இவர் அல்லாஹத்துடைய பட்டியலிலே இவர் பாவியான மனிதர் தான் ஆனா இவரின் மூலமாக அல்லாஹத்தல்லா தீனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தீனுக்கு உதவி செய்யறான் ஆனா இவர் கெட்ட மனிதர் இவருக்கு கிடைக்கக்கூடிய பரிசு வியாமத்தினால தண்டனை தான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஆகவே நல்லதை சொல்லி தீமையை தடுக்கக்கூடிய மனிதர்கள் முடிந்த அளவு தங்களால் முடிந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் அதனால இந்த ஆயத்தின் மூலமாக எப்படி விளங்கக்கூடாது அமல் செய்யாதவர்கள் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அல்ல அமல் செய்யாமல் இருக்கிறதுனால சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அல்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹாலா சொல்லுங்களை நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம் நீங்க செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு சொல்லுகிறீர்கள் என்று அல்லாஹால கேக்குறான் அதனால செய்யாதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல ஒருத்தர் செய்யாமலே இருக்காருன்னு வச்சுங்க ஒருத்தர் தொழுகாமலேயே இருக்கிறாரு ஆனா தொழுகையை பத்தி அவர் பயானம் செய்ய சொன்னா ரொம்ப அற்புதமா செய்ய எல்லாரும் அழுதுருவாங்க எல்லாரும் தொலை அந்த மாதிரி பயானம் செய்யறாருன்னு வச்சுங்க உபதேசம் என்ன பிரயோஜனம் அவசியம் இந்த ஆயத்தின் மூலமாக பிளமாக்கள் முபசிர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஆயத்தின் மூலமாக எதை மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல சொல்லுவதும் கட்டாயம் அவருக்கு சொல்லுவது கட்டாயம் செய்யாமல் இருப்பதற்குரிய தண்டனை அதற்குரிய குற்றம் அவருக்கு என்பதுதானே தவிர இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுவது தீமையை தடுப்பது என்பது இல்லாமலேயே ஆகிவிடும் ஏன்கின்ற அதை ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹத்தால தந்திருக்கின்றார் நன்மையை சொல்றது அதை சொல்லி காட்டியபடி மக்களுடைய மனங்களிலே பதிய வைப்பது அமல் செய்ய வைப்பது தீமையை தடுப்பது தீமைகளை மக்களிடத்திலிருந்து வேறோடு அறுப்பது இவையெல்லாம் சில மனிதர்களுடைய சொற்களின் மூலமாக அல்லாஹத்தால மனிதர்களுக்கு ஏற்படுத்துகின்றான் அந்த சொல்லக்கூடிய வாய்ப்பு பெற்ற சொல்லுவதற்காக வேண்டியுள்ள தன்மைகளை பெற்ற அந்த மனிதர் அதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சொல்லாத குற்றமும் வரை சேரும் செய்யாத குற்றமும் சேரும் சொல்லாத குற்றமும் சேரும் ரெண்டு விதமான குற்றம் அவர் மீது சார்ந்துவிடும் கட்டாயமாக அந்த மனிதர் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கப்படுகின்ற இறங்கியது இருந்தாலும் இந்த சமுதாயத்தினருக்கும் அல்லாஹத்தையாக அதை சொல்லி காட்டுகின்றனர் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய குறிப்பிடுகின்றார்கள் இந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் விளக்கப்படுகின்றன நன்மைகளை நீங்கள் மக்களுக்கு ஏவுகின்றீர்களா உங்களை நீங்கள் மறந்தவர்களாக இருக்கிற அவரவர் தன்னுடைய நிலைமையை நினைத்து பார்க்க வேண்டும் நம்ம இதெல்லாம் சொல்றோமே நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹத்தார் என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்த்து சொல்லக்கூடியவராக அமைய வேண்டும் என்பது அதனுடைய கருத்து அதே போன்ற ஆண்பன் தத்துணூனல் கித்தா நீங்கள் வேதங்களை வேதத்தை ஓதியவர்களாக இருக்கிற நிலைமையில் என்று சொல்லும் பொழுது வேதத்தை படிக்கக்கூடிய மனிதர்கள் அதில் இன்னும் அதிகமான ஈடுபாடு கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் மற்றவர்களை விட இவருக்குத்தான் அதிகமாக அல்லாவுடைய பயம் ஏற்பட வேண்டும் ஏனென்றால் யார் விளங்கி இருக்கின்றார்களோ எவ்வளவு விளங்கி இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய உள்ளத்திலே ஏற்படும் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவர் ஆளின் என்பதாக சொல்லப்பட மாட்டார் எந்த அளவுக்கு வேதத்தை பற்றி அல்ல அரசுடைய சொற்களை பற்றி சட்டங்களை விளங்கி இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு இவருக்கு பயம் அதிகமாக ஏற்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவர் உண்மையிலேயே ஆளின் விளங்கியவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார் அதனால அல்லா தால குரான் சொல்லும் பொழுது இன்னமா எக்ஷல்ல சொல்லுகின்றார் தன்னுடைய அடியார்களில் இருந்து அல்லாஹவை தான் என்பதற்கு பன்மை உலமா உலமாங்கிறது பன்மை வார்த்தை உலமாக்கல் தாம் என்பதாக சொல்லுகின்றான் அந்த ஆயத்தினுடைய மாற்று கருத்து என்னவென்று சொன்னால் உளமாக்கலாக இருக்கக்கூடியவருக்கு அல்லாவுடைய பயம் கட்டாயம் தேவை என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் உலமாக்களுக்கு கட்டாயம் அல்லாஹுடைய பயம் தேவை பயம் இல்லாவிட்டால் அந்த மனிதர் உண்மையான ஆலயமாக இருக்க முடியாது எனவே எந்த அளவுக்கு அவர் படித்து இருக்கின்றாரோ தெரிந்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு பயம் அதிகமாக அந்த பயத்தினுடைய விளைவுதான் அமலாக வரவேன் பயத்தின் மூலமாகத்தான் அமல்கள் உண்டாகவே இதையெல்லாம் அல்லாஹால சொல்லி காட்டி நீங்கள் வேதத்தை ஓதக்கூடியவர்களாயிருக்கும் நிலைமையில் உங்களை மறந்துவிட்டு நன்மைகளை மக்களுக்கு சொல்லுகிறீர்களா என்று அல்லாஹால கேட்டு யூதர்களை எச்சரிப்பதோடு மூமி மனிதர்களுக்கும் அதன் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றோன் கடைசியாக சொல்லுகின்றன அந்த ஆயத்தில நீங்கள் விளங்க கூடாதா உங்களுடைய அகல் அறிவின் மூலமாக விளங்கக்கூடாதா அல்லாஹால பல இடங்களிலே நீங்கள் சிந்திக்க கூடாதா நீங்கள் உணர்ச்சி பெறக்கூடாதா என்றெல்லாம் வார்த்தைகளை உபயோகிக்கின்றான் என்றெல்லாம் வார்த்தைகளை அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றார் இந்த இடத்துல அல்லாஹா சொல்லும் போது அகலா தழப்பிலோன் தாழப்பைலோன் என்ற வார்த்தை இருக்கின்றதே அது அகல் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது அகல் அப்படின்னு சொன்னா அறிவு சாதாரணமா சொல்லுவாங்க அகல் உனக்கு அகல் இல்லையா அப்படின்னா அறிவு இல்லையா இப்ப நீங்கள் உங்களுடைய அறிவின் மூலமாக நீங்கள் சிந்தித்து தெளிவு பெறக்கூடாதா என்பதை அல்லாஹால கேட்கின்றான் உங்களுக்கு அறிவை நான் கொடுத்திருக்கின்றேனே அந்த அறிவை வைத்து சிந்தித்து பார்த்து நாம் சொல்லுகின்றோமே செயல்படுத்துகின்றோமா என்பதை நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று அல்லாத்தாலா கேட்கின்றார் இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே இந்த விஷயத்தில ரொம்ப கடுமையானவர்களாக ரொம்ப மோசமானவர்களாக நடந்து கொண்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதை முழுமையாகவே செய்யாமல் இருந்தார்கள் அவர்கள் முழுமையாகவே செய்யாமல் இருந்தார்கள் தொழுகையை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க தான தர்மங்களை பத்தி நிறைய சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள் சொன்னத உடனே அவங்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த தான தர்மங்களுடைய பொருள்களை கொண்டு வந்து இவர்களுக்கே கொடுப்பார்கள் தான தர்மங்களை சொன்னதின் காரணமாக இவர்களுக்கு அந்த பொருள் நிறைய கிடைக்கும் கொடுப்பாரு அப்படி நம்ம இந்த சமுதாயத்திலே சில ஆளும்கள் விளங்கியவர்கள் இருக்கிறாங்களை பற்றி அல்லாஹத்தால சொல்லுகின்ற அதே போன்ற ஆளுங்கள் சில ஆளுங்கள் இருக்கிறாங்க ரொம்ப சில பேர் இருக்கிறாங்க அப்படி அதாவது எங்களுக்கு வேலை என்னன்னு கேட்டா வாங்கறதுதான் இங்க கொடுக்கறதே கிடையாது என்று சொல்லக்கூடியவர் நினைக்கக்கூடியவர் சொல்லாவிட்டாலும் கூட நினைக்கக்கூடியவர் இருக்கிறாங்க அந்த மாதிரி சமுதாய மக்களும் கூட என்ன விளங்கிருக்காங்க வாங்குறவர் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க கொடுக்கிறவர் அப்படிங்கிற நினைக்கிறதே இல்லை அவர் எந்த அளவுக்கு ஒரு இடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் அவர் தான் கொடுப்பதிலே முதல் தரமானவராக இருக்க வேண்டும் அவர்தான் முன்மாதிரியானவராக இருக்க வேண்டும் ஜிகாத்து கொடுப்பது அப்படிங்கிறது ஜக்காத்து கொடுக்கறதை பத்தி நான் சொல்றேன் ஆனா நானே வந்து ஜக்காத்துடைய அளவு என்று நிசாப் இருக்கும் பொழுது ஜக்காத்துடைய ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும் பொழுது நானே ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஜகாத்து சொல்லுவது ஜகாத்தை பற்றி சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்குது யார் சொல்லுகின்றாரோ அவர் முக்கியமாக ஆலிமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அதை அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் செய்ய வேண்டும் அதை தன்னுடைய அறிவினால் சிந்தித்து பார்க்கும் பொழுது கட்டாயமாக அவருக்கு விளங்கத்தான் செய்யும் அறிவினால் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இப்படி சொல்லுகின்றோமே சொல்லுகின்ற இந்த செயலை நாம் செய்யாமல் இருந்தால் நம்முடைய விளைவு என்னவாகும் நான் எந்த தரம் உடையவன் என்பதை பற்றி அந்த மனிதர் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார் ஆகவேதான் அஃபலா தாகிலோன் நீங்கள் உங்களுடைய அறிவின் மூலமாக சிந்தனை செய்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றார் பொதுவாகவே ஒரு மனிதன் அமல் செய்து வெறுமனே சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஆயிரம் பேர் இருப்பதை விட சொல்லாமல் அல் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்துவிட்டால் அது மிகப்பெரிய லாபம் சமுதாயத்துக்கு ரொம்ப லாபம் இவம் ராஜி அகமதுல்ல ஒரு ஹதீசை நினைக்கின்ற மொழியாக இருக்கும் சொல்லுகின்றார்கள் அமல் அழகான வாசகர் அபுல் அகமின் ஆயிரம் மனிதர்களிலே ஒரு மனிதர் இருந்து அமல் செய்வது மனிதர்களிலே அதாவது சொல்லக்கூடிய ஆயிரம் மனிதர்கள் ஒரு அமல் செய்யக்கூடிய கூடிய மனிதர் இருப்பதை விட ஆயிரம் மனிதர்களை சொல்ல அமல் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் ஆயிரம் பேர் சொல்லிட்டு இருக்கிறார்கள் அதை விட எது ரொம்ப உயர்ந்தது ஆயிரம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு மனிதர் அமல் செய்யக்கூடியவர் இருக்கிறார் அமல் செய்யக்கூடிய ஒரு சொல்லாத மனிதர் ஆயிரத்திலே ஆயிரம் மனிதர்களிலே ஒரு மனிதர் இருப்பது அமல் செய்வது ஒரு மனிதர் அமல் செய்வது ஆயிரம் பேரத்தில் ஒருத்தர் அமல் செய்யக்கூடியவர் இருக்கிறார் அந்த ஆயிரம் பேர் சும்மா இருக்கிறாங்க சொல்லக்கூடியவர் அல்ல பேசாம இருக்கிறாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் ஆயிரம் பேர்ல ஒரு மனிதர் அமல் செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது ஆயிரம் பேர் பேசிக்கொண்டு நன்மைகளை சொல்லிக் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதர் மட்டும் அமல் செய்து கொண்டிருக்கின்றார் அதை விட இந்த மனிதர் அமல் மட்டும் செய்கின்ற அது ரொம்ப நல்ல பேசுறவங்களே இல்லைங்க அதான் உபதேசம் செய்யக்கூடிய மனிதர்களே இல்லை ஆயிரம் பேர் இந்த மஹல்லாவில் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரத்துக்கு பத்து பேர் அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க இந்த பத்து பேர் அமல் செய்வதற்கு பாருங்க அந்த பத்தாயிரம் பேர்ல பல பேர் திருந்தி விடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போயிடும் பேர் இருக்கிறாங்க பத்தாயிரம் பேர்ல 10 பேர் அமல் செய்யறாங்க ஆனா பத்தாயிரம் பேரும் பேசுறவங்க இருக்கிறாங்க நீதி உள்ள பத்தாயிரம் பேரும் பேசுறாங்க எல்லாரும் இந்த பேச்சுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது என்பதை இமாம் ராஜி அஹத்து அழகாக சுட்டி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதர் அமல் செய்வதற்கின்றதே அது நூறு மனிதர் பேசுவதை விட மிகச் சிறந்தது பேசுவதை விட சிறந்தது பேசிக்கிட்டே இருக்கிறார் ஏதாவது லாபம் அவருக்கு கிடைக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களே ஒரு சிலர் லாபம் அடைவார்கள் உலகத்தில் லாபம் அடைவார்கள் ஆகியோர் லாபம் அடைந்து விடுவார்கள் ஆனால் இவர் மூலமாக முழுமையான பலன் கிடைக்குமா கிடைக்காது அதனால அவர்கள் அப்படி சுட்டி காட்டுகின்றார்கள் அதே மாதிரி தயாமத்தினால ஒரு மனிதர் சொர்க்கத்தில சில மனிதர்கள் இருப்பார்கள் சொல்லலே சொல்ல சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள் சொர்க்கவாசி நரகவாசி அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலையை அல்லாத்தெல்லாம் உண்டாக்கி வச்சிருப்பான் அங்க இங்க மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் தெரியும் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள் தெரியாது அப்படிங்கிற நிலை அந்த உலகமே வேற நம்ம நாள் சொல்லியிருக்கிறேன் அதாவது இப்ப இங்க இருந்து இந்த சுவர் வந்து தடையா இருக்குது சுகத்துக்கு சுகத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியாது இங்க இருந்து நான் புருஷவாக நடக்கிறத பார்க்க முடியுமா இங்க இருந்து பாரிஸுக்கு நடக்கிறதை பார்க்க முடியுமா சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு எவ்வளவு தூரம் ஐநூறு ஆண்டுகளுடைய தொலைதூரம் அல்லது எழுநூறு ஆண்டுகளுடைய தொலை தூரம் அப்படின்னு எழுநூறு வருஷம் ஒரு மனுஷன் பிரயாணம் செஞ்சு போனா எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளவு தூரம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருந்தாலும் கூட சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க இடையில டிவி பெட்டிலாம் வச்சிருப்பானோ அப்படின்லாம் கேட்காதீங்க எப்படியே பார்ப்பாங்க பார்க்கக்கூடிய அமைப்பே அல்லாஹத்தால உண்டாக்கி வச்சிருக்கோம் இவங்க அவங்க பார்ப்பாங்க அவங்க இவங்கள பாப்பாங்க குரான்ல நிறைய அல்லாஹத்தால சொல்லி தருகின்ற நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து உங்ககிட்ட கொடுத்து அல்லா கொடுத்துருக்க ரிசுக எனங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேப்பாங்களா நரகவாசிகள் எங்களுக்கெல்லாம் பசியா இருக்குது சாப்பிடுறதுக்கு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல இங்க இருந்து க பாலும் கல் இந்த முள்ளு செடிகளும் தான் இருக்குது கடுமையான காய்ச்சப்பட்ட தண்ணீர் உங்களுக்கு எவ்வளவு சுகமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அந்த சொர்க்கவாசிகள் அப்ப நரகவாசிகள் சொல்லுகின்றார்கள் இன்னல்லா ஹர்ரமகுமா அதாவது இந்த ரெண்டையும் உங்களுக்கு அல்லாஹத்தால ஹராமாக்கி வச்சிருக்கிறான் அதாவது குடிக்கிறது சாப்பிடுறது இந்த பொருள்களை எல்லாம் உங்களுக்கு நரகவாசிகளுக்கு அல்லாதத்தால ஹராமாக்கி வச்சிருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுவார் கொடுக்க முடியாது அதே மாதிரி சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க என்னப்பா நம்ம கூட தானே இருந்தேன் என்பா நரகத்துக்கு போனேன்னு அப்படி பாப்பாங்க பார்த்து கேப்பாங்க என்றெல்லாம் அல்லாஹால சொல்லுகின்றான் சொர்க்கத்துல சில பேர் ரெண்டு பேர் நண்பர்கள் இருப்பாங்க நல்ல வேலைப்பா அந்த ஆள் கூட சேர்ந்து சொன்னா அவனு நானும் சேர்ந்து நரகத்துக்கு போயிருப்பேன் என் கூட்டாளி ஒரு ஆள் இருந்தாங்க இன்னகுரீன் எனக்கு கூட்டாளி ஒரு ஆள் இருந்தான் உலகத்துல இருக்கும்போது அந்தாலும் நானும் ஒன்னா சேர்ந்தா இருந்தேன் அவன் கூட உண்மையிலேயே நான் சேர்ந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா என கூட்டாளியோட நரகத்துக்கு தான் நான் போயிருப்பேன் அந்தாலும் பார்க்கலாம் வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் கூப்பிட்டு வந்து இந்த பாருத பத்தியா அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி நரகத்தை சொர்க்கத்திலிருந்து நரகத்தை காட்டி அந்த ஆள் தான் நம்ம கூட தான் இருந்தா நம்ம கூட்டாளியா தான் இருந்தா அந்த ஆளுஸ் இருந்தா இப்பாரு அங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரக சொர்க்கவாசியம் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றனர் அதே போன்று செல்லிசலமர்கள் சொல்லுகின்றார்கள் சொர்க்கவாசிகளிலே சில மனிதர்கள் நரகவாசிகளில் சில மனிதர்களை பார்ப்பார்கள் பார்த்துட்டு இந்த சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் என்னங்க நம்ம கூட தானே இருந்தீங்க நரகத்துக்கு போனீங்க நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்லி காட்டீங்க நீங்க எதை சொல்லி காட்டினீர்களோ அதன்படி நான் அமல் செய்ய ஆரம்பிச்சேன் நான் சொர்க்கத்துக்கு முன்னே நீங்க எங்க நரகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க சொல்ல சொல்லுங்க இன்னும் உன்னாசம் நகரில் ஜன்னா சொர்க்கவாசிகள சில மனிதர்கள் எத்தலையாவசிம் நகரினார் நரகவாசிகள் சில மனிதர்களை பார்ப்பார்கள் நரகத்துக்கு ஏன் போனீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்ப வல்லாஹி மாதல் ஜன்னத்தை இல்லா பிமா தா அல்லம் நா மீன் உங்களிடத்திலிருந்து எதை நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதை கொண்டுதான் நாங்க சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்க ஏன்பா நரகத்துக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அந்த நரகத்துல கிடக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க நாங்க உங்களுக்கு சொன்னோமே தவிர செல்ல செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே செய்யல அதனால நரகத்துக்கு வந்தோம் என்று சொல்லுவார் சொல்லுவதை செய்ய அதனால முன்னால சொன்ன கருத்தின்படி இந்த ஆயத்தில் இந்த ஆயத்தை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தல்ல சொல்ல வேண்டும் சொல்ல தெரிந்தவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் செய்யாவிட்டால் தண்டனை இருக்குது அப்படிங்கறதை வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகின்றனர் இது யூதர்களுக்கு சொல்லி காட்டி அபலா தாக்கிலோன் நீங்கள் உங்களுடைய அறிவினால் இதனை சிந்தித்து பார்க்க கூடாதா என்பதாக சொல்லி அறிவை பயன்படுத்துமாறு அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் அறிவு எந்தள பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த மனிதருக்கு கிடைக்கும் அமல் செய்யக்கூடிய மனப்பான்மை சிறப்பாக அகல் அறிவை கொடுத்திருக்கின்றான் அறிவு பகுத்தறிவு இது வேறு எந்த பிராணிகளுக்கும் கொடுக்கப்படவில்லை மலக்குகள் ஜீன்களுக்கும் கூட இந்த அளவுக்கு அகல் கொடுக்கப்படவில்லை மலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அக்கல் இருக்குது ஜிண்களுக்கும் அக்கல் இருக்குது ஆனா அந்த அக்கல் என்பது மனிதனை போன்று உள்ள பகுத்தறிய கூடிய தன்மை நல்லது கெட்டது எது என்று பகுத்தறிய அல்லாஹால ஒரு அளவு கொடுத்திருக்கிறான் மலக்குகள் எல்லாம் சொன்னதை செய்வாங்க அவ்வளவு அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது அவங்களுக்கு அக்கல் இருக்குது அதே மாதிரி ஜின்களுக்கும் அல்லா தால கொடுத்துருக்கான் இருந்தாலும் மனிதனை போன்று பரிபூர்ணமாக கொடுக்கவில்லை அதனால மனிதன் என்ன செய்யணும் அந்த அக்கலை கொண்டு சிந்தித்து பார்த்து செயல்பட அதனால பல இடங்களில் அல்லாஹத்தால அவலா தாக்கையிலூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அக்கலை உபயோகிக்க வேண்டும் என்பதாக சொல்லுங்க அறிவு அப்படிங்கிற அறிவுனா என்ன அக்கல் அப்படின்னா என்ன நம்ம மூளைன்னு சொல்லுவோம் உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்ட ஆனா உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபம் வந்துருவத்தனுக்கு எதை வேணாலும் சொல்லலாம் கழுத மாடு அப்படி அப்படின்னு சொன்னா கூட ஒன்னும் பேசணும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன் என்ன பார்த்தா அறிவு இருக்குன்னு கேட்ட அப்படின்னு சொல்ல உனக்கு அறிவே இருக்காது சரியான அறிவே இருக்காது ஆனா சொல்லுவான் சாதாரண மனிதரும் கூட சொல்லுவாங்க அக்கல் அப்படின்னு சொன்னா மூளை மூளைன்னு சொல்லுவாங்க அக்கல் தான் மூளை தான் மூளை அப்படின்னு சொன்னா இப்ப கொழுப்பு வடிவத்தில் உள்ள அந்த தலையில பின்பாக நான் சொல்லியிருக்கிறேன் நினை தலையில பின்பாகத்துல உள்ள அது கொழுப்பு கொழுப்பு வடிவத்துல உள்ள ஆட்டுக்கு மூளை இருக்கா இல்லையா வாங்கி பொறிச்சு சாப்பிட்றோமா இல்லையா அதுதான் மூளை அதே மாதிரி மனுஷனுக்கும் பின்னாலே இருக்குது தலையுடைய இந்த பகுதியில் இருக்கு பின்பகுதியில் பின்பகுதியில ரொம்ப பின்னாலே இல்லை இந்த இடத்துல இருக்கு அது ரொம்ப பாதுகாப்பான இடத்துல அந்த மூளை எல்லாத்தெல்லாம் வச்சிருக்கோம் இந்த மூளை இருக்குன்றதே அதுதான் அதாவது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் கேந்திரமாக இயக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக பிஷின் அஹல்ல ஆக்கி வச்சிருக்கிறோம் அந்த மூலையத்தை ஆக்கி வச்சிருக்கோம் அதனால தான் அதுக்கு ஒருத்தர் கூட தலைமையகம் அது எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமையகம் அந்த தலைமையகத்திலிருந்து போடப்பட சட்ட போடப்படக்கூடிய சட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு பூரம் செல்லுபடியாக கூடியதாக வச்சிருக்க அதே மாதிரி இந்தியா பூராத்துக்கும் ஒரு தலைமையகம் டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதுல இருக்க அதுல போடப்படக்கூடிய சட்டங்கள் இந்தியா முழுவதும் செல்லுபடியாக கூடியதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது அது போன்று இந்த மூளை அல்லாத்தால தலைமைச் செயலகமாக ஆக்கி வச்சிருக்க தலைமை செயலகம் இது எப்படி கட்டளை இருக்கின்றதோ அப்படித்தான் உறுப்புகள்லாம் செயல்படும் இப்ப நான் கையாட்டுறேன் கண்ணுல பார்க்கறேன் மூக்குல முகர்றேன் எல்லாமே வந்து அந்த மூளையிலிருந்தா பிறக்கக்கூடியது ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி பகுதிகளே அந்த மூளையில அல்லாதால அமைச்சு வச்சிருக்கான் அந்த அகல் என்ற அந்த மூளையில அமைச்சு வச்சிருக்கேன் இப்ப அந்த கொழுப்பு வடிவத்துல தெரியுது பாருங்க அதுதான் அகல் அல்ல அதற்குள்ளே அல்லாஹால ஒரு விதமான பவர் ஒரு சக்தியை அல்லாஹால வைத்திருக்கின்றார் எலக்ட்ரானிக் பவர் என்று சொல்லுகின்றோமே அதே ஒரு பவரை அமைத்து வைத்திருக்கின்றார் அந்த பவர் தான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மானசீகமான ஒரு பவர் ஒரு சக்திக்கு பெயர் தான் அக்கல் என்பதாக சொல்லப்படும் முன்னால சொல்லுக்கு அதே மாதிரி கல்பு என்பது இந்த நெஞ்சினுடைய அற்புதமான ஆற்றல் ஒரு சக்தி அந்த சக்திக்கு பேர் தான் கல்பு என்பதாக சொல்லப்படும் உனக்கு இதயம் இருக்காடா இந்த பயிருக்கு இதயமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க ஒரு ஆளை பார்த்து உனக்கு இதயமே இல்லைங்க இதயம் இல்லாத பையன் மனுஷன் அப்படின்னு சொன்னா அவன் நெஞ்ச பல இதற்கு இதயம் இருக்க இதயத்திலே என்ன இருக்க வேண்டுமோ அந்த தன்மை இருக்காது அந்த சக்தி பாதிக்கப்பட்டால் உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடும் ஆக்கி இந்த உடல்ல வலது வலது கால் இடது கால் அதுல இருந்து நேரம் ஒரு அப்படி நேராக புலங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாதி இந்த பக்கம் ரைட் சைடு லெப்ட் சைடு அப்படின்னு ஆகுது இப்ப இந்த வலது பக்கம் வலது பகுதி வலது பாதி உடல் இயங்குவதற்கு மூளையினுடைய இடது பாதியை காரணமாக அல்லாஹத்தால் ஆக்கி வச்சிருக்கான் அதற்கு கனெக்ஷன் தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் மூளையினுடைய இடது பகுதி பாதிக்கப்பட்டால் அந்த உணர்வுகள் பாதிக்கப்பட்டால் மூளையில சிந்திக்கக்கூடிய அந்த திறன் பாதிக்கப்பட்டால் எங்க எல்லோரும் அடிச்சிருக்கும் கைய போயிருது இல்லை என்னது வாதம் வந்துடுறது அந்த வாதம் வருவது ஒரு கை வாதம் வந்துருச்சு வலது கால் வாதம் வந்துருச்சு வலது கையில வாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மூளையினுடைய இடது பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் மூலையினுடைய இடது பக்கம் பாதிக்கப்பட்டிருச்சு மூளையினுடைய வலது பக்கம் பாதிக்கப்பட்டால் இடது கை இடது கால் போயிடும் ஆக மூளை என்பது மனிதனுடைய உடல் உறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்டதாக ஆக்கி வச்சிருக்கிறான் மூளை எப்படி உத்தரவிடுகின்றதோ அப்படித்தான் உறுப்புகள் எல்லாம் செயல்படும் மூளை இருக்கின்றதே அதுதான் ராஜா அதுதான் மன்னாதி மன்னன்னது செயல்படக்கூடிய கட்டாய நிலை கட்டாய நிலையை அல்லாஹத்தால் அமைத்து வைத்திருக்கே போலாம் ஏராளமான விஷயங்கள் நீங்களோட அறிவை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்ற இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் முழுவதும் யூதர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த உண்மத்தினருக்கும் படிப்பினையாக எச்சரிக்கையாக அல்லாஹலா அதனை குறிப்பிடுகின்ற தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடிக்கொள்ளுங்கள் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் எந்த காரியத்திற்கும் பொறுமை வேண்டும் தொழுகை வேண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள் கபீரத்தன் இல்லா அலல் ஹாஷ் இந்த தொழுகை இருக்கின்றதே அது பயபக்தியாளர்களின் மீதே தவிர மற்றவர்களுக்கு இது பாரமானதாக இருக்கும் கபீரத்தன் தொழுகை ரொம்ப பாரமானதாகும் இல்லா அலல் ஹாஷ் பக்தியாளர்களுக்கு பயபக்தியாளர்களின் மீதே தவிர அவர்களுக்கு பாரமாக இருக்க தொழுகை யாருக்கு பாரமா இருக்கும் யாருக்கு லேசா என்பதை எல்லாத்தால் குறிப்பிடுகின்ற இதுவும் யூதர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து விஸ்வமரி வஸ்தலா நீங்கள் தொழுக பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடிக்கொள்ளுங்கள் அந்த தொழுகை என்பது ரொம்ப பாரமானதாக இருக்கும் பயபக்தியாளர்களின் மீதே தவிர அவர்களுக்கு மட்டும் அது பயபக்தியாளர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாரமாக இருக்காது லேசாக இருக்கும் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து மோமீன்களை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றார் ஏன்னு கேட்டா இந்த தொழுகை என்பது முதன் கடமையாக்கப்பட்ட நேரத்தில் சில முனாபிதங்கள் இருந்தார்கள் இந்த யூதர்கள் இருந்தார்கள் வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெளி தோற்றத்திலே நடித்துக் கொண்டிருந்தார்கள் தங்கள் மோமென்கள் என்பதாக காட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அந்த முனாஃபித்தீன்களுக்கு ரொம்ப ரொம்ப பாரமாக இருந்தது இந்த தொழு அல்லாஹத்தால் அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி யார் முனாஃபிதீன்கள் யார் உண்மையான முகமீன்கள் என்பதை மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அடையாளத்தை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றனர் ஏன்னா பகிரங்கமாக இவர் முனாஃபிக்கு இவர் முகமின் என்பதா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹால சொல்லிக் கொடுத்திருந்தார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சில அடையாளங்களை வைத்து தெரிந்திருந்தார்கள் இருந்தாலும் அந்த முனாபித்தின்களை இந்த மூமினான கவுகளை விட்டு பிரித்து நீங்கள் அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய நிலையை அங்க உருவாக்கவில்லை கேட்டால் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் சரித்திரத்திலே பலவிதமான தீமைகளை எழுதி வைக்கக்கூடிய பின்னால் எழுதி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் இன்னைக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி செஞ்சிருந்தாங்க இவர்கள் எல்லாம் முன்னாபியத்தை அல்லாஹாலா அடையாளம் காட்டி தந்த பொழுது அந்த முனாப்பியங்களை எல்லாம் தனிமைப்படுத்தி நீங்கள் முஸ்லீம்கள் இடத்துல வந்து சேரக்கூடாது என்று தனிமைப்படுத்தி போயிருப்பாங்க சேர்ந்திருப்பாங்க கவிர்களோட போய் சேர்ந்திருப்பாங்க ஆனால் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அவங்க மூலமாக வேறு பல குழப்பங்கள் ஏற்படும் அந்த நேரத்திலே பல்விதமா பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும் காலங்காலம் இருப்பாங்க சில பேர் நம்ம நம்ம சமுதாயத்தை நம்ம சில பேரை பாக்கிறோம் ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகம் நடக்குது இந்த நிர்வாகத்துல நிர்வாகத்துக்கு இடையூறு கொஞ்சம் நல்ல ஆலோசனை உள்ளவர்களாக நல்ல திட்டம் அறிவு உள்ளவர்களாக நிர்வாகத்தை நன்றாக நடத்த தெரிந்தவர்களாக இருந்தால் அந்த குழப்பம் செய்யக்கூடிய மனிதர் கொஞ்சம் தட்டி கொடுத்து நல்ல மனுஷன் அவரையும் கொஞ்சம் அரவடைச்சு அவரையும் தங்களோடு சேர்த்து விதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வார்கள் இன்னொருத்தர் கொஞ்சம் விளக்கம் இல்லாதவர் கேட்கிறார் என்னங்க அந்த எப்ப பார்த்தாலும் எதிராக பேசிட்டே இருக்காரு அவர் கூட கூட சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு தெரியாதுங்க அவர் வெளியே விட்டா வேற மாதிரி பண்ணிடுவாரு நம்ம இதை இல்லாம ஆக்கிடுவாரு மகல்லி வச்சேகத்தை அந்த மாதிரி நிர்வாக திறமை இல்லா நான் அந்த முன்னாடி அல்லா தலா சொல்லிட்டா உடனே கத்தல் படிய எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு புலிகள் மாதிரி சுட்டு போட எல்லாத்தையும் சுட்டு தள்ளு எல்லாத்தையும் வெட்டி தள்ளு அப்படின்னு சலதாச உத்தரவு போட்டிருந்தா எல்லாத்தையும் வெட்டி தள்ளி இருப்பாங்க வெட்டி தள்ளுறதுக்கு ஆளா இல்ல உமர்ல எல்லாம் ஒரு ஆள் போதும் எல்லாத்தையும் வெட்டி காலியாக்கி இருப்பாங்க ஆனா என்ன ஆகும் சரித்திரத்துல இப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களை ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நூறு பேரை எழுதி அந்த மைக்கேல் ஹார்ட் முதல் தரமாக சல்லா அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி எல்லாம் செய்யல அப்படிங்கறதுனாலதான் முதல் தரமாக கொண்டு வந்தார் அப்படி இருந்த சரித்திரத்தில் என்ன இருக்க தன்னுடன் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த கவும்கள் முஸ்லிம்கள் முகமின்கள் வந்துகிட்டு இருந்தாங்க நோம்பெல்லாம் வச்சாங்க போருக்கெல்லாம் போனாங்க சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட ஆளுகளை எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டாரு இவர் என்ன ஒரு லீடர் எப்படி ஒரு லீடர் தலைவராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பதைக்க தகுதி இல்லைன்னு சொல்லி உலக சரித்திராகரிச்சிவிடும் ரசி சலாஹிஸ்லாம் அதனால சொல்லல கடைசி நேரத்திலே கூட ரசூர் அவர்களுக்கு மட்டும் கூப்பிட்டு அவங்களை மட்டும் கூப்பிட்டு கடைசி காலத்தில் சலல்லா சொல்லித்தார் சாஹிப் என்பதாக அந்த ஹுதைபாவுக்கு பேர் ரகசிய மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சலல்லா அலிஸ்லம் ரகசிய விஷயங்களை சொல்லித்தந்தா ஏன்னு கேட்டால் அவங்கதான் அது பெறுவதற்கு தகுதி அந்த அயில்மை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி என்று அதோட பெரியாள் இருந்தாங்க உமர் இருந்தாங்க அலி இருந்தாங்க ஆனா இந்த விஷயத்தை இவருதான் இந்த விஷயத்துக்கு தகுதியானவர் இவர் தான் என்பதாக சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் விளக்கம் கொடுக்கப்பட்டு அவருக்கு கூப்பிட்டு செல்லி வச்சிருந்தாங்க எல்லாரும் கண்டுகொள் அனை அறிந்து கொள்ள முடியும் ஆனா யார்ட்டையும் சொல்லிடாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு யார்ட்டையுமே சொல்லலை கடைசி வரைக்கும் சொல்லல உமர் அலி அல்ல அவருடைய ஆட்சி காலத்துல அவர்களிடல கேட்டாங்க ரசூல்லாய் சல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க யார் யார் முன்னாள் அது எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க கேட்டாங்க ரகசியமா சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அதோட விட்டுட்டாங்க அவங்க இப்ப ஜனாதிபதியா இருக்காங்க நிர்பந்தம் பண்ணி செய்யலாம் சொல்லிக் கொடுக்குறா உதவ அப்படின்னு கேட்டிருக்கணும் அப்படி கேட்க முடியாது அப்படி கேட்க மாட்டாங்க அதனால சரி சொல்லல அப்படின்னா விட்டுட்டாங்க ஆனா ால் இதற்கு பின்னால் அவர்களுடைய கபரிலே போய் நிற்க வேண்டாம் அவரை கொழ வைக்க வேண்டாம் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் அவர்களுக்கு கொழ வைக்க வேண்டாம் என்று அல்லாஹால உத்தரவிட்டு விட்டார் அந்த முனா தலைவர் அப்துல்லா உபை என்ற மனிதர் இறந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் தங்களுடைய ஜுப்பாவை கொண்டு கபனுக்கு போனாங்க அடக்கம் செய்த தலைவர் இது பிடிக்கல என்ன இருந்தாலும் மோசமான கொடுக்க போய் நின்றாங்க அப்படி செய்தனால அப்படி தொணக்கில்ல ஆயிர்கள்த்தான எதிரியா இருந்தா இருந்தாலும் நம்மளு இவ்ளோ ரகசியமாக திட்டம் தீட்டி இந்த இஸ்லாத்தையும் ஏதாவது கேடுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏற்பட்டு தொழ வைத்ததன் காரணமாக அன்னைக்கு ஒரிஜினல் முஸ்லீமாகல் முஸ்லீமாக ஆயிரம் பேர் மாறினாங்க அன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஆயிரம் பேர் முனாஃபித்தீன்கள் சரியான மூமின்களாக மாறிவிட்டார்கள் அது ஒரு கருத்து ஆனால் அதே மாதிரி எல்லா நேரத்திலும் நடக்குமா அதனால அல்லாஹாலா உடனே உத்தரவிட்டான் வகையின் மூலமாக இதுக்கு மேல இனிமேல் யாருக்கு நீ தொலை வைக்க கூடாது எந்த முனாபித்துக்கும் இருந்தால் அவருக்கு தொலை வைக்க கூடாது இப்ப முனாபிள் எப்படி தெரியும் ரசூல்லா இருந்தாங்க தெரிஞ்சிச்சு அல்லாஹால சொல்லி இருப்பான்னு தெரிஞ்சு சரலாசத்து காலத்துக்கு பின்னாலும் எப்படி முனாபி தெரியும் அதனால யார் மகிழ்ச்சாலும் தொழில் வைக்க வேண்டியதான் யார் மகிழ்ச்சாலும் துள வைக்க வேண்டியதான் ஆனா உமர் அல் என்ன பண்ணாங்க ரகசியமா சில பேர்ட்ட சொல்லி யாராவது மதீனாவில இறந்து போயிட்டா அந்த ஜனாசாவில போய் கலந்துக்கிறாரா தொழுகிறாரான்னு பாருங்க அப்படி பார்த்துட்டு வந்து என் சொல்லுங்க நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தாங்க அதே மாதிரி முனாஃபிக்குன்னு தெரிஞ்சுன்னா போக மாட்டாங்க ஏன்னா முனாஃபிக்கு இவங்களுக்கு தான் தெரியும் சிலதாசல் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால உமர் அல் அலாஹத் அலான் அவர்கள் பார்த்தாங்க போக மாட்டாங்க போனா போவாங்க அவ்வளவு இந்த ரகசியத்தை இப்படி அதாவது தெரிந்து கொண்டார்கள் என்பதால் தொழுகையில ரொம்ப அலட்சியமானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அலட்சியமானவர்களாக இருந்தார்கள் இந்த முனாஃபியத்தின்களை பற்றி அல்லாஹ் தொழுகை அவர்களை தொழுகையை பற்றி பல இடங்களில் குரானில சொல்லி காட்டுகின்றார் தொழுகையிலே நின்றால் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள் அப்படின்னு சொல்றோம் சோம்பேறிகளாக நிற்பார்கள் நம்ம ஆளுங்க சில பேர் தொழுக வர்றவங்க இல்ல தொழுகீர் கட்டினா போதும் உடனே அப்படி ஒரு மாதிரி நினைப்பாரு அப்புறம் இந்த பக்கம் திரும்புவார் இப்படி ஆடுவார் அப்படி ஆடுவாரு கையை எடுப்பார் காலை எடுப்பார் என்னென்னமோ செய்வாங்க இவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்ந்தாளுங்க தக்மீர் கட்டிட்டாரு கட்டின பின்னால அப்புறம் அமைதியே அறிக்க வேண்டியது அந்த அல்லாஹ் சொல்லப்படும் அப்ப தொழுகையில பயபக்தியாக அப்படியே நேரான சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்று சொல்லப்படுது தொழுகைக்கு தக்மீர் கட்டிவிட்டால் நட்டு வைத்த ஒரு குச்சியை போன்றவர்கள் நிற்பார்கள் பலமாக நட்டு வைக்க நட்டு வைக்கப்பட்ட ஊன்றி வைக்கப்பட்ட ஒரு குச்சி அது காத்தடிச்சாலும் கூட ஆடாது அப்படியே இருக்கும் இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் எல்லாம் நிக்க பாருங்க அது மாதிரி அப்படி நேரம் நினைப்பாங்க என்ன வந்தாலும் சரி அப்படி நிப்பாங்க எந்த ஆட்டமும் அசைவும் இருக்காது முனாக்கிட்டுப்பா இந்த பக்கம் ஆடுவாங்க இந்த பக்கம் ஆடுவாங்க நினைப்பாங்க ரசூலாய் சல்லா அலி சொல்லு ஒரு சூரா ஓதி முடிக்கிறதுக்குள்ள பல தடவை நினைச்சிருவாங்க இவ்வளவு நேரம் நீட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேரு நம்ம அதை வரும்போது இவங்க கொஞ்சம் பெருசா ஓதிட்டா போதும் அப்படி இப்படின்பாரு இப்படின்பாரு என்ன தொழுது முடிச்சோடனே வெளியே போகும்போது அது உள்ளே தொழுது முடிச்சோடனே சொல்லுவார் இவ்வளோ நீளமக்கா தோதுறாரு கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமா ஓதக்கூடாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஓதுறதே சுருக்கம் தான் இருக்கிறது இல்லையா அதனால இமாம்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் இப்ப இவ்வளவு ஓத வேண்டும் சொல்லிட்டு அந்த முறை அந்த அளவுக்கு ஓதுறதே ரொம்ப அதிகமாக பாரமாக தெரியக்கூடியது இப்ப இந்த முனாங்களுக்கு அது சோம்பேறித்த பாரமாக இருக்கும் பாரமாக இருக்கும் பயபக்தி என்பது உள்ளத்திலே வந்துவிட்டால் அவர்களுக்கு அது பாரம் இருக்காது என்பதை எல்லாத்தால சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே சோம்பேறிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம் தொழுகையிலே சோம்பேறிகளாக இருப்பார்களே அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நரகம் உண்டு என்பதாக குறிப்பிடுகின்றார் அந்த மாதிரி தொழுகை என்பது முனாபித்களுக்கு அந்த தொழுகையிலே அச்சம் இல்லாதவர்களுக்கு தொழுகையை பற்றி சட்டம் தெரியாதவர்களுக்கு தொழுகையை பற்றி சரியாக விளங்காதவர்களுக்கு அது பாரமாக இருக்கும் அதனால தொழுகையில யார் பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்டவர்களுக்கு அது பாரமாக இருக்காது அந்த தொழுகை உண்மையிலேயே அப்படிப்பட்ட பக்தியான தொழுகை இருக்கின்றது அந்த தொழுகை மற்ற எல்லா காரியங்களுக்கும் உதவிகரமாக ஆகிவிடும் எல்லா காரியங்களும் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் பல தடவை நான் எல்லா பயாரையும் சொல்றது உண்டு தொழுகை என்பது சாதாரணமாக ஏதோ ஒரு வணக்கம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து கோயில்ல சர்ச்சுல மற்ற கவுகள் மற்ற மதத்தினர்கள் போய் வணங்குவது வணக்கம் வந்து விட உலகிறது வேற அப்படி அல்ல உலக காரியங்கள் எது எது இருக்குன்னா எல்லாத்துக்கும் அசல் என்ன தொழுகதான் அதனாலதான் சொல்றான் அந்த தொழுகைக்கு முதல்ல தொழுகை இருக்கிறதுக்கு தொழுக வேண்டும் என்பதற்கு தொழ சரியாக தொழ வேண்டும் என்பதற்கு பொறுமை தேவை அதனால பொறுமையை கொண்டு உதவி தேடி கொள்ளுங்கள் உதவி தேடுவது உதாரணமா அவரை கொண்டு உதவி தேடி கொள்ளுங்கள் அவரை கொண்டு உதவி தேடி கொள்ளுங்கள் இவரை கொண்டு எதற்கு உதவி தேடுவது ஏதாவது ஒரு காரியம் அப்படின்னு அப்ப உதவி எதற்கு உதவி தேடுவது ஒண்ணு இருக்குது பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் சொல்றாங்க இந்த உலகத்திலே மனிதன் உலக உலகத்திலேயே மூழ்கிவிடக்கூடிய பல்வேறு காரியங்கள் சைத்தானுடைய வரையிலே அகப்பட்டு மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு உலகத்தினுடைய சூழ்நிலையை கண்டு அதிலேயே பூழ்கி விடக்கூடிய சூனலை ஏற்படுத்தும் பாருங்க ஷஹவாத் மனோ இச்சைகள் ஹவா என்ற நஃப்சினுடைய தன்மை மனோ இச்சை இந்த மனோ இச்சைகளை விட்டு விடுவதற்கு பொறுமையைக் கொண்டு நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் இந்த பொறுமை இருந்தா தான் மனோ இச்சைகளை விட்டு விட முடியும் இல்லனா மனோ இச்சைகளை கடவுளாக ஆக்கி கொள்ளக்கூடிய அல்லாஹ்வை ஆக்கி கொள்ளக்கூடிய சூனலை ஏற்படுத்தும் அல்லாஹ் تعالی குர்ஆனில் சொல்லுகிறான் அபராயி தல்லதி منیத்த சத இலாஹஹு ஹவா மனோஇ்ச தெய்வமாக ஆக்கி கொண்டால் கடவுளாக ஆக்கிக் கொண்டால் அல்லாவாக ஆக்கிக் கொண்டால் மனோ இச்சை என்ன சொல்லுகின்றதோ அதை எல்லா ரெண்டு சாப்பிடும் போதே மனோ ஈச்சை சொல்லுது இப்ப சரியாத்த விளங்கி இருக்கிறார் ரசூல்லா செல்வாத்துல சொல்லியிருக்காரு சாப்பிடறது இந்த என்ன ஆக்கிட்டாரு தன்னுடைய வந்து அந்த ரொட்டி சாப்பிடுறதுல தனக்கு கடவுளாக தெய்வமாக வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டார் தெய்வம் கடவுள் அப்படின்னு சொன்னா வழிகாட்டியாக ஆக்கி கொண்டார் அல்லாவையும் ரசூலையும் மார்க்கத்தினுடைய முறைகளையும் தன்னுடைய உடல் கூறுகளையும் வழிகாட்டியாக ஆக்கி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டு நிறுத்தி இருப்பார் மூன்று முதல்ல அப்புறம் கலம் மூன்று விஷயங்கள் உணவை குறைப்பது குறைவான உணவு தூக்கத்தை குறைப்பது மூணாவது பேச்சை குறைப்பது கல பில்லத்துல மனாம் கலாம் என்று மூன்று விஷயங்கள் சொல்லப்படும் அது குறைவான உணவு இருக்க வேண்டும் உணவு குறைவாகவே உணவு குறைவாக ஆகிவிட்டாலே என்ன வரும் தூக்கம் கம்மியா போயிடும் நிறைய சாப்பிட்டா தான் தூக்கம் நிறைய வரும் நீங்க வேணா பாருங்க ராத்திரிக்கு மட்டும் சாப்பிடாம படுத்துருங்க இன்னைக்கு ராத்திரி யாராவது போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க பெஸாம் படுத்துருங்க ஒரு டீ குடிச்சிருக்கீங்களா போதும் சாப்பிட்டு அப்படியே போய் படுத்துருங்க தூக்கம் வருதான் பாருங்க அப்படியே தூக்க வந்தாலும் கூட கண்டிப்பா நீங்க சகருக்கு எந்திரிச்சிருவீங்க அதாவது எவ்வளவு சாப்பாட்டை கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு உடலுக்கு ராகத்து தூக்கமும் குறைஞ்ச அளவுக்கு தூக்கம் தேவைதான் ஆனால் குறைஞ்ச அளவு இருக்க எந்த அளவுக்கு சொல்லித்தருங்க நம்ம டைம் மணிக்கணக்கில் போட்டோம் ஒரு நாலு மணி நேரம் இன்னும் அதிகமாக ஒரு அஞ்சு மணி நேரம் போதுமானது தூக்கம் அதிகமா போதும் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் சொல்லப்படுதுட்டேன் சாதாரண தமிழ்ல சொல்லுவாங்க டாக்டர்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லி பத்து மணிக்கு படுத்து எட்டு காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் சுபதெல்லாம் போயிடும் பத்து மணிக்கு காலைல ஆறு மணிக்கு எழுந்துருச்சேன் அதான் எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரங்கள் குழந்தைகளுக்கு உள்ளது அது அல்லது உடல்ல நோய் இருக்கக்கூடிய மனிதனுக்கு உள்ளது எட்டு மணி நேரம் ஒன்பது மணிக்கு படுத்து காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் மணிக்கு படுத்து காலை நாலு மணிக்கு அப்படிங்கிறதுல உடல்ல நோய் உள்ளவர்களுக்கு அல்லது ரொம்ப வயோதிகமானவர்களுக்கு அல்லது குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் வயோதிகமாயிட்ட தூக்கம் வராது வேற விஷயம் ஆனா இந்த மூணு விஷயம் இருக்குது பில்லத்து தாம் பில்லத்துள் மனம் பில்லத்துள் கலாம் என்பது குறைவாக சாப்பிடுவது குறைவாக தூங்குவது சாப்பிட்டாவ குறைவாக தூக்கம் சரி சாப்பாடு குறைஞ்சிருச்சு தூக்கம் குறைஞ்சிருச்சு வச்சுங்க பேச்சு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சு போயிடும் சாப்பாடு குறைஞ்சி வச்சு வயிறு காலியா இருக்குன்னு வச்சுங்க பேச்சு கம்மியா போயிடும் என்னன்னு கேட்டா வயிறு காலியா இருக்கும்போது பசி இருக்கும்போது நோம்பு நேரத்துல பாருங்க ரொம்ப பேச மாட்டோம் ஆனா போக நோம்பு வச்சுருக்கேன் இப்ப வந்து பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளியோட கூடிய எத்தனையா பேசி முக்கியமான வேலையும் கூட இருக்கும் ஆனா அவர் பேச மாட்டார் காரணம் என்னன்னு கேட்டா ஒரு கலைப்பா இருக்குதுங்க இப்ப பேச முடியல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி பாரு அது மாதிரி சாப்பாட்டை குறைஞ்சா மீதி ரெண்டு தானா குறைஞ்சி போயிருக்கீங்க நிறைய எழுதுறாங்க ஒருத்தர் நிறைய சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டில் விபரீதங்கள் எழுதுறாரு ஒருத்தர் நிறைய சாப்பிட்டாரு சாப்பிட்டு போட்டு ராத்திரிகள் படுக்கிறாரு அப்படின்னா நிறையா சாப்பிட்டு படுத்துடுறாரு படுத்தவுடனே சாப்பாடு ஓவராக இருக்கிறதுனால ரத்தம் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் ரத்தம் வேகமாக ஓட ஓட சைத்தானம் ஓட ஆரம்பிச்சிடும் கூட அதனால தூக்கத்தில் வந்து ஒரு ஸ்கலிதமாக அதாவது குளிப்பு வாஜிபாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் இவருக்கு தூக்கத்துல அப்புறம் குளிப்பு வாஜிபாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எதிர்ச்சி குளிக்கணும் குளிக்கிறதுக்காக தண்ணி தேடி போகணும் தண்ணி எல்லாம் வசதியாக பரவாயில்லை இல்லாத காலத்தில் இல்லாத சூழ்நிலையில வச்சுங்க அரபு நாட்டில் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் தண்ணிங்கிறது கொண்டு வந்து எங்கிருந்தாவது கொண்டு வந்து அதை ரொம்ப அளவோடு உபயோகப்படுத்தக்கூடிய கட்டாயமான நிலை சரி தண்ணியை தேடி போகணும் அப்புறம் தண்ணீர் தேடி போறதுக்குள்ள சுபத்துலாம் கலாவா போயிடும் சுபத்துறை கலாவா போச்சு அப்படின்னு சொன்னா பிறகு அதன் காரணமாக பல்வேறு வேலைகள் தரைப்பட்டு விடும் இருக்கு பல்வேறு வேலைகள் தரைப்பட்டு விடும் பிறகு தண்ணியை கொண்டு வர்றதுக்காக வேண்டிய சிரமம் குளிக்க குளிச்ச பின்னால தன்னுடைய துணிகளை துவைப்பதற்காக வேண்டிய அதை சாப்பிட்டதுனால மறுநாள் மத்தியான வரைக்கும் பல வேலைகளை சொல்லி காட்டுறாங்க எல்லாமே வேஸ்டா போயிடும் வீடா போயிடும் அதனால சாப்பாட்டை குறைச்சோமா எல்லாமே குறைஞ்சு போயிடும் இப்ப எங்க ஏதாவது சொன்னோம் அந்த பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா இந்த துனியாவுடைய விட்டு விடுவதின் ஆசாபாசங்களை விட்டு விடுவதின் பொறுமையை கொண்டு எதற்கு உதவி தேடிக்கொள்ளுங்கள் இதற்கெல்லாம் உதவி தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்து அதே மாதிரி தொழுகையை கொண்டு உதவி தேடிக்கொள்ளுங்கள் அது ஒரு சோகா அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த வாரம் பராவு அதனால அடுத்த வாரம் பயன் கிடையாது